வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது செய்தி சேவை ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கின்னஸ் சாதனைக்காக இரண்டாயிரம் காளைகள் பங்குபெற்ற பெற்ற ஜல்லிக்க நிகழ்ச்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்தார் விராலிமலையில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் காலைகள் தாக்கியதில் இரண்டு பார்வையாளர்கள் உயிரிழந்தனர் தமிழக இராணுவ தொழில் வழித்தடத்தை திருச்சியில் ராணுவ மந்திரி நிர்மலா சீதாராமன் நேற்று தொடங்கி வைத்தார் சென்னை ஓசூர் சேலம் கோயம்புத்தூர் திருச்சி ஆகிய இடங்களில் உள்ள இராணுவ தளவாட தொழிற்சாலைகளை இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைகிறது ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்கியதில் ஒருவர் காயமடைந்தார் இதனால் மீனவர்கள் இரவோடு இரவாக கரை திரும்பியுள்ளனர் சென்னை தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியதாக கூறுவது ஆதாரமற்றது என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வரும் கல்வியாண்டு முதல் இனி ஒரே கல்வி முறை அமல்படுத்தப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நெல் ஜெயராமன் அவர்கள் மீட்டெடுத்த பாரம்பரிய நெல் ரகங்கள் மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கப்படும் என்று தமிழ்நாடு கிரியேட் திட்ட ஒருங்கிணைப்பாளரும் நெல் ஜெயராமன் அவர்களின் சகோதரருமான திரு ராஜு தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் எதிர்கட்சிகளிடம் பணசக்தியும் நம்மிடம் ஜனசக்தியும் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள தேசிய கலைக்கூடத்தில் வைக்கப்பட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் பரிசு பொருட்களை ஏலம் விட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது பத்து இடஒதுக்கீடு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பானை வெளியிட்டுள்ளது அரசு வேலைவாய்ப்பு கல்வி திட்டத்தில் பத்து இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கங்கை நதியை சுத்தம் செய்வதற்காக இருபத்தி கோடி ரூபாயில் திட்டம் தயாரிக்கப்பட்டு பணிகள் நடந்து வருவதாகவும் இவரை கங்கையை சுத்தம் செய்யும் பணி பத்து சதவீதம் மட்டுமே நடந்துள்ளது இந்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் முப்பது முதல் நாற்பது சதவீதம் சுத்தம் செய்யும் பணி நிறைவடையும் எனவும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் சபரிமலையில் மண்டல மகரவிளக்கு பூஜை முடிந்ததை அடுத்து கோயில் நடை சாத்தப்பட்டது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பாதுகாப்பை மீறி மூன்று பேர் அத்துமீறி நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கடுமையான சர்ச்சைகளை கிளப்பிய ரஃபேல் விமானங்களுக்கான தொகையில் பாதி அளவு செலுத்தப்பட்டுவிட்டது என்றும் வரும் அக்டோபர் மாதம் முதல் நான்கு விமானங்கள் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பாதுகாப்புத்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கின்றன பெங்களூரு சிறையில் சசிகலாவுக்கு விதிகளை மீறி ஐந்து அறைகள் ஒதுக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது புகார் கூறிய டிஐஜி ரூபாவின் குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதாக விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அயல்நாட்டு செய்திகள் மாலி நாட்டில் ஐநா அமைதிப்படை முகாம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் எட்டு வீரர்கள் பலியானார்கள் மெக்சிகோவில் குழாயை உடைத்து எரிபொருள் திருடி கொண்டிருந்த சம்பவத்தில் எழுபத்தி பேர் அங்கு நடந்த விபத்தில் சிக்கி பலியான சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பாலி சுற்றுலா தலத்தில் வெளிநாட்டு பயணிகளுக்கு பத்து டாலர் வரி விதிக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் தாய்லாந்தின் பௌத்த ஆலயம் ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இரண்டு பிக்குகள் உயிரிழந்தனர் லாகூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு மருத்துவ குழுவினர் மருத்துவ பரிசோதனைகள் செய்தனர் அவர் உடல்நிலை சரியில்லை எனவும் மேலும் பல்வேறு பரிசோதனைகள் செய்துதான் சிகிச்சை குறித்து முடிவு செய்ய முடியும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பாரம்பரிய தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் பண்டிகை கடல் கடந்து தைவான் நாட்டில் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தமிழர்களின் பொங்கல் பண்டிகை வழக்கம் இந்த ஆண்டும் அங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இலங்கை நாட்டின் மன்னார் நகரில் தோண்ட தோண்ட தமிழர்களின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்க தூதுக்குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என தாலிபான் தீவிரவாதிகள் அறிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் நடப்பு நிதியாண்டில் அரசு நிறுவனங்களில் பங்கு விளக்கல் நடவடிக்கை மூலம் திரட்ட உத்தேசித்திருந்த இலக்கை எட்ட முடியாமல் போகலாம் என்று கேர் தரச்சான்று நிறுவன அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான நான்கரை வருட ஆட்சியில் இந்தியாவின் கடன் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் உயர்ந்து எண்பத்தி லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான மூன்றாவது காலாண்டில் விப்ரோ நிறுவனத்தின் வருவாய் இரண்டு சதவீதம் அதிகரித்து பதினான்காயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி புள்ளி ஆறு கோடி ரூபாயாக உள்ளதாக விப்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது ஃபேஸ்புக் நிறுவனம் விதிமுறைகளை மீறி தனது பயனாளர்களின் தனிநபர் தகவல்களை முறைகேடாக பயன்படுத்தியதற்காக அந்நிறுவனத்துக்கு வரலாறு அபராதம் விதிக்க அமெரிக்க ஒழுங்குமுறை அமைப்புகள் முடிவு செய்துள்ளதாக அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை தகவல் வெளியிட்டுள்ளது இ ஷாப்பிங் வர்த்தகத்தில் ஈடுபட போவதாக இந்திய தொழிலதிபர் அம்பானி அறிவித்துள்ளார் விளையாட்டு செய்திகள் ஒன்பதாவது தேசிய சீனியர் ஹாக்கி தொடரில் பி டிவிஷன் பிரிவில் தமிழக அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது ஆஸ்திரேலிய அணியுடனான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலிருந்து இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் நோவான் பிரதீப் நீக்கப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவில் வரலாற்று சிறப்புமிக்க வகையில் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடரை கைப்பற்றிய இந்திய அணி அடுத்த சாதனை படைப்பதற்காக நியூசிலாந்து சென்று சேர்ந்துள்ளது செய்திகள் சார்லி சாப்லின் படத்தின் இரண்டாம் பாகம் தயாராகியுள்ளது இதில் பிரபுதேவா நிக்கி கல்ராணி ஜோடியாக நடித்துள்ளனர் மேலும் பிரபு அதாஷ் சர்மா அரவிந்த் ஆகாஷ் உள்பட மேலும் பலரும் நடித்துள்ளனர் சக்தி சிதம்பரம் இயக்கியுள்ளார் அம்மா கிரியேசன் சார்பில் டி சிவா தயாரித்துள்ளார் கார்த்தியுடன் ஏற்கனவே நடித்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது மீண்டும் அவருடன் தேவ் படத்தில் நடித்தது மகிழ்ச்சியாக உள்ளது என நடிகை ரசூல் பிரீத்தி சிங் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற கன்னட படமான கேஜிஎஃப் படத்தின் தமிழ் பதிப்பை பார்த்துவிட்டு விஜய் படக்குழுவினரை பாராட்டியுள்ளார் இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்